வணக்கம் மார்ச் 26 ஆறு இரண்டாயிரத்து பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கற்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் முதலாக சானிட்டரி நாட்கின் வழங்கும் இயந்திரமானது ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு தென்னக சேலம் ரயில் நிலையத்தை முழுவதுமாக மகளிர் ரயில் நிலையமாக மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மூன்று சூரிய சக்தி மூலம் நூறு விழுக்காடு மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் முதல் யூனியன் பிரதேசம் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் பெண்களுக்கான ஐம்பது மீட்டர் ரைடு பொசிஷன் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை அனுஜூன் என்பவர் ஆவார் ஐந்து தேசிய சீனியர் சாம்பியன்ஷிப் தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் தருண் அய்யாசாமி என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மகிழ்ச்சியான நாடுகள் என்ற தரவரிசை பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது இரண்டு உலகில் குறைவாக செலவாகும் நகரங்கள் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் நகரம் எது மூன்று உலகில் அதிகமாக செலவாகும் நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் நகரம் எது நான்கு உலகில் முதல் குடியரசு நாடு எது ஐந்து ஐக்கிய நாடுகள் சபையின் எட்டாவது பொதுச் செயலாளராக இருந்தவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி